சத்குரு குரு கிருப்பையார் கற்க பாகம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இருபத்தி ஆறாவது தியாயத்துல கடைசி இருக்கும் இருபதாவது ஸ்லோகத்துல நிறுத்தினோம் கண்ணனுடைய அந்த இதே வீரதீர செயல்கள்லாம் பார்த்து ஏழு வயசு குழந்த எப்படியா அது வந்து பண்ண முடியும் சொல்லுன உடனே அப்போது கர்காச்சாரியார் வந்து சொன்ன விஷயங்களை இவர் வந்து நந்தகோபர் இப்போ தான் எடுத்து சொல்கிறார் அவர் இவ்வளவு நாள் அதை வந்து பாதுகாத்திருந்தார் ஏழு வருஷம் பாதுகாத்திருந்தார் தன்னுடைய பிள்ளையினுடைய பெருமையை சொல்லாமல் அப்படி ரகசியத்தை பாதுகாத்துறார் இப்போ அவர் சொல்லிட்டார் அவர் எப்படின்னா அதனால் வந்து ஹே நந்தகோபா கர்காச்சாரியா சொன்னது ஒரு காலத்தில் ராஜா இல்லாத காலத்தில் சாதுக்கல்லாம் திருடர்களால் உபதிரவிக்கப்பட்டவர் இப்போது இப்போது இப்போது இப்போ இந்தியாவில் அப்படி தான் எடுத்து பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் திராவங்களால் பாரத தேசத்தில் எல்லா விதமான கம்யூனிஸ்ட்டு துடுக்கன்க கிறிஸ்டியன்களால் கன்வர்ஷன் மிஷினர்களால் காங்கிரஸால் இப்போ தெரிவிக்கட்ட ரட்சிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்களால் திருடர்களை ஜெயித்தார்கள் அது ஜெயிக்கணும் அப்போ கண்ணனுடைய ஒரு இது வேணும் இந்த இது இருக்குது அந்த மலை இருக்கு அந்த கோவர்தனமலை கோவர்தன மலைக்கு சதசிருங்கம்னு பேர் உண்டு இந்த ஒரு சின்ன இதெல்லாம் சொல்கிறேன் கர்கா சம்ஹிதை அவர் பண்டுக்கார் கர்காச்சாரி பெரிய ரிஷி பெரிய ரிஷி கர்க சமீதம் அவர் பண்ண கர்க சம்ஹிதை வந்து மூலத்துலேயே இருக்குது மூலமே இருக்குது ஒரையும் கிடைக்கிறது நான் கொடுத்துட்டேன் புத்தகங்கள்லாம் ஆயிடுத்து வயசாகிடுது இதில் கொடுத்தாச்சு வெடுகின்னு கொடுத்துட்டேன் அதில் காண்டமாக சொறார் கண்டம் கண்டமாக சொறார் கோலோக கண்டம் வந்தாவன கண்டம் கிராஜ கண்டம் ஆது கண்டம் மதுரா கண்டம்ுவாரகா கண்டம் விவஜித் கண்டம் பலபத்திர கண்டம் விஞான கண்டம் அுமேர கண்டம் கர்கசம்வித மகாத்வம் அதுவே தனியாது அதை நாரதர் வந்து பகுலாஸ் பண்ண ஒரு மித்ரா ராஜா அவனுக்கு சொல்கிறார் கோலோகம் வந்து வைகுண்டத்துக்கு மேலே இருக்கு தேவி பாவத்திலையும் பார்க்க போனால் பாகவரத்தில் விட தேவி பாகவரத்தில் கோலோகத்தை பற்றி உயர்ந்த ஒரு வர்ணனை கிருஷ்ணனை ஓகோன்னு கொண்டாடி இருக்கான் அந்த பராசக்தியும் எடுத்த அடுத்த ஒரு அவதாரமே கோபால சுந்தரி கண்ணன்மா நம்ம மன்னார்குடி ராஜகோபால் அந்த கோலோகத்திலேருந்து எல்லாத்தையும் இறக்கினான் கண்ணன் இந்த பிருந்தாவனத்துக்கு அப்போது ராதையினுடைய ஒரு இதுக்காக வேண்டுகோளுக்காக அப்படியே இங்கே ஒரு ராச பூமியில் ராசத்தை ராச தலத்தை ஏற்படுத்தினா இப்போ நிதிவனம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இடத்துல ராசம் ரசத்திற்காக தனியான ஒரு செழிப்பான இடத்தை ஏற்படுத்தினா அதே மாதிரி இந்த சொல்கிறார் கிரு கிரக சமதியில் சுருக்கமாக சொல்லிவிடுறேன் கிருஷ்ணனுடைய ஹிருதயத்திலிருந்து பிரேமையினுடைய ரூபமாக ஒரு முளை மாதிரி வந்தது ஒரு பெரிய அடர்த்தியாக ஒரு பிரகாசம் வந்தது ராசபூமியில் விழுந்த உடனே மலை ரூபத்தில் வளர்ந்தது அந்த திவ்ய மலை வந்து ரத்னதாதுமையாக இருந்தது அழகிய குகைகள் அருவிகள் கந்த பலவிதமான செடி கொடிகள் மரங்களோடு வச்சு இருந்தது குந்த ம இருந்தது பல புஷ்பங்கள் எல்லாம் இருந்தது அந்த ஒரு கணத்தில் அது வந்து ஒரு லட்சம் யோஜனை சேஷனை மாதிரி அதிசேஷன் மாதிரி நூறு கோடி யோஜனை நீளமாகிடுச்சு உயரம் ஐம்பது கோடி யோஜனை ஆகிடுச்சு நீ அதெல்லாம் சொல்கிற சும்மா பார்த்தா இப்படி தான் சின்னதாக இருக்குது அப்படின்னா இருந்தது நான் கர்கசமயத்தில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கண்ணனுடைய ஒரு காலத்தில் அது சின்னது பண்ணியிருக்காங்க அப்படி கஜராஜன் மாதிரி அது காணப்பட்டது கோட்டி யோஜனை விஸ்தாரணமான பல சிகரங்கள் ஒளி பிரகாசமாக இருந்தது இந்த மலைதான் சத்தசிருங்கம்னு சொல்கிறாரு கோலோக்கம் வளராரம் கொடுத்தோம் இந்தியா மலை மாதிரி எல்லாம் பயந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அப்படி கண்ணனான ஹரி அதை தடவி அதை வந்து ஏன் வளா இருக்கிறேன் எல்லோரும் பயப்படுத்துகிற அதை நிறுத்தினார் அப்படிப்பட்ட உத்தமமான மலை தான் இது ஆனால் நீங்கள் சொன்ன அளவெல்லாம் இல்லையே இனியா சின்னதாக இருக்குது அப்படின்னா வாஸ்தவம் அதுக்கப்புறம் வந்து காலக்கிரமத்தில் அது மாதிரி இப்போது மலை மாதிரியே தெரியாத மாதிரி அப்படி இருக்குது நீங்கள் பாத்திரலாம் அப்படி கிருஷ்ணனுடைய பிரேரணையால் இந்த கிரிராஜனான கிரிராஜ கண்டம்னு இருக்குது கிரிராஜனான இந்த கோவர்தனும் பிரேரணை பஜமண்டலத்துக்கு வந்திருக்கு எல்லா தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய அது வந்து கண்ண சுரூபம் கண்ணனுடைய ரூபமே அது ஏன்னா அவனே ஒரு ரூபமாக இருந்து எல்லா பலியம் பூரி பலி மாதத்தை ஆச்சா இப்போ வடக்கு இந்தியாவில் வந்து சப்பன் போஜன் இருக்குது அன்னக்கூட்ட உற்சவம் நடக்கிறதுலாம் காரணம் தானே அப்படின்னு பாரதத்தினுடைய மேற்கு திசையில் சால்மத்வீபத்தில் நடுப்புவதில் துரோணாச்சரம்னு இருக்குது அதனுடைய துரோண அவருடைய பாரிய கர்ப்பத்திலேருந்து கோவர்தனம் பிறந்ததுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் புலத்திய மகரிஷி அதை பாரதத்தினுடைய விரதக்க மண்டலத்தை கொண்டு வந்ததால் இன்னொரு ஒரு ஒரு செய்தி இருக்குது இப்படியும் கோவர்தனுடைய வருகி வருகையை பற்றி இப்படி அந்த கோவர்தனை ஏழு நாட்களை கண்ணன் தூக்கி பிடிச்சி கோலோ இது கோலோகவாசிகளை அதாவது கோலோகவாசிகளாக வந்த கோபர்களை எல்லாரையும் ரட்சித்தான் அந்த ஏழு நாள் தாங்கினதுனால அந்த கண்ணனை கிருஷ்ணனை கோவிந்தனாக இப்போது வந்து திருமலையில் இருக்கிற போதும் அந்த ஏழு மலைகளாக இருக்கு இல்லையா சுவேதாதிரி ரிஷபாத்ரி சிம்மாத்ரின்னு அப்படி அஞ்சனாதிரி அப்படி இருக்கு இல்லையா அது வந்து தாங்கிறது இப்படி பெரியவர்கள் சொல்கிறார்கள் இதுக்கு ஸ்தல புராணங்கள்லாம் இருக்க அப்படி இருக்கு சரி அதெல்லாம் விசேஷமான விஷயங்களை சொல்லியாச்சு இருபத்தி ஒன்றுல மேலே பார்ப்போம் ஏதஸ்பின் மகாபாகே பிரீத்தியும் குறுவந்தி மாணவாக நாரியோபிமந்தியேதான் விஷ்ணுபக்ஷ ரிவாசுரஹா ஏதஸஸ்பின் மகாபாகே பிரி மகாபாகே பிரீத்தியம் குருவந்தி மானவாகா நாரியோபிமந்தியேதானு விஷ்ணுபக்ஷ ஐவாசுரஹா அதாவது இருபத்தாயம் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தொன்னு இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தஞ்சி வரை இந்த அயம் முடியும் ஏதன் மகாபா பிரீத்தீங்க மாணவ நாரியோ அபிவன் நாரியோ அபிவன் ஏதாவது விஷுபிவாசுராம நாராயணசமூகுணை யா கீர்த்தியானுபாவேன தற்கர்மசுன விஸ்மயம் தஸ்மா முதல்ல நான் சொன்னது வந்து எட்டாவது அத்தியாயத்தில் இருந்த அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த கர்காச்சாரியர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே அந்த எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னேன் இப்போ சொல்றது இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் வார்த்தைகள் அந்த கர்க சொன்ன விஷயங்கள் தான் அப்படியே சொல்லப்படும் தஸ்மான இந்த குமாரோஜம் நாராயண சமூக குணகி யா கீர்த்தியானுபாவேன தற்கர்மசுன விஸ்மயம் இத்தியா சதிகம் கே மந்தே நாராயணம் கிருஷ்ணமக்லிஷ்ட காரணம் இதா சீ கேம் கே மந்தே நாராயணம் கிருஷ்ணமக்ணம் நந்தவா கவீகம் வஜோக திருஷ்டு கிருஷ்ணேஜ முதிதானந்தன விமய் நந்துத்தர் வஜோக தஷாநாஷ் அமித்தேஜ முனந்தனமதிஷா வஜ் பருஷா சீத பசுஸ் ஆசுஸ் ஆத்மச்சம் திருஷ்வா அனு கம்பி விஷயன் உத்ட்டேகேணைல அபலோ வீரோட்சி இந்திரம் யா கோஷ்டேந்திரமி மகேந்திரமிழந்திரோவா பரிஷதி யவருஷா வஜராஸ்மபருஷா சீதத் பாலப்பசுஸ் ஆமச்சர திருஷ்டுவ அனு கம்பி உத்மன் உத் பாட்ட ஏக கரே சைலம் அபலோ வீலோச்சிலேந்திரம் எதா இவ்விரே கோஷ்டமப்பான் மகேந்திர மதபிதே பிரியாண்மந்திரோவான் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தஞ்சு பார்ப்போம் இருபத்தஞ்சோட இந்த இருபத்தி ஆறாத்தியம் அப்படியே மறுபடியும் பார்ப்போம் மூலத்தையும் பிரசமஸ்கந்தம் பூர்வார்தம் இருபத்தி ஆறு அடுத்த இருபத்தி ஏழுல கோவிந்தப்பட்ட ஏதன் மகாபா பிரீத்தம் கவன நாரியே தான் விஷுப்பின் மகாபா பிரீத்தம் கவன மாணவ நாரியோ விஷுபிவாரா தந்த நாராயணசமூகணை யா துணவிஸ்மய தனோஜ நாராயணசமூணை ரிக்கீத்தியனுபவென்துனவிஸ்மயம்மேஷ் சுகர்கே மந்தே நாராயணசம் சுமம் கிளமக் கிளிஷ்டாரிணம் இத்திருஷ்ய கரெக்டு சுகிரங்க மாராயணம் கிருஷ்ணம்ணம் இது நந்தகீத்தஜோஷானு கிருஷ்ணயம் அமித்தேஜ முனந்தன கிருஷ்ணம் செம் ஜட விஸ்மந்து ககீதம் வஜோக திருஷ்டு கிருஷ்ணயம் அமித்தேஜ முனோ திருஷ்ணம் எதவிஸ்மய ஷா வஜராஷாசுஸ்ல பசுஸ் ஆத் தனு கம்பி உத்யன் உச்சகரே சைலமோலோம் விவரமான் மஹேந்திரமலிண்ண வஜ்ராஸ்வருஷா சீரத் பால பசுஸ்ரீ ஆத்மச்சம் திருஷ்டுவனு கம்பித்மையன் உத் கரே சைலம் அபலோ வீலோச்சிலேந்திரம் எதா விஷம் அப்பான் மகேந்திரமரபி பிரியாநீந்திரோ பத்தோகம் அர்த்தம் அப்போம் விளக்கத்தையும் பார்ப்போம் இப்படி அடியேன் வந்து இந்த கோவர்தனகிரி சத்தசிருங்கம்னு வேறு ஒரு பேர் சொல்கிறார்கள் இப்படி வேறு ஒரு இடத்துலேருந்து புறத்தெருச்சி கொண்டு வந்ததும் கோலோகத்தில் வந்து முக்கியமான ஒரு செய்திகள் எல்லாத்தையும் கர்க சமீத்தில் சொன்னது எல்லாத்தையும் சொன்னோம் ஆக மொத்தம் இந்த ஏழு நாள் வந்து ஏழு வயசு குழந்த ஏழு நாள் ஒரு கையால் தூக்கினத இப்போது ஏழு மலைகளாக திருமலையில் கோவிந்தனை தூக்குறாங்க அந்த கோவிந்தநாமா தான் எல்லா இடத்துலையும் ரொம்ப சக்தியாக இருக்கக்கூடியது அந்த கோவிந்தநாமா தான் யாரை காப்பாற்றிடுது திரௌபதி காப்பாத்திடுது எல்லாருமே திரௌபதி அந்த கோவிந்தநாமாவுக்குண்டான ஒரு கதை ஒரு சின்ன கதை இருக்குது அதை இந்த நாளைக்கு சொல்கிறேன் அடுத்ததுன்னு அந்த முக்கூர் லட்சுமி சும்மா சிறையை வந்து ரொம்ப ரசித்து சொல்வார்கள் இப்படி மகாபாகியம் கொண்ட மகாபாகம் மகாபாகியம் கொண்ட அதாவது கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் பாக்யம் அருளை பெற்ற மிகவும் சாந்தமாகவும் அருளையும் பெற்றவர்கள் எந்த மனுஷரெல்லாம் இந்த குழந்தைகிட்ட அதாவது கண்ணன்ட்ட கோபாலன்ட்ட பிரீத்தியை செய்கிறார்களும் அன்பை காண்பிக்கிறார்களோ அவர்களை அசுரர்கள் விஷ்ணு பட்சத்தை சேர்ந்தவர்கள் அவமதிக்க முடியாத மாதிரி சத்ருக்களை அவர்களை வந்து அவமதிக்க முடியாது அவர்களுக்கு எந்த ஒந்தரவும் பண்ண முடியாது யார் இந்த குழந்தைகிட்ட மிகவும் அன்பையும் பிரீத்தியையும் ஸ்னேகத்தையும் காட்டி அப்படியே பிரேம பக்தியை காண்பிக்கிறார்களோ அவர்களை இந்த எப்படி விஷ்ணு பட்சத்தை சேர்ந்தவர்கள்ட்ட அசுரர்களை ஒன்றும் வாராட்ட அவமதிக்க முடியாதோ அப்படி சத்ருக்களை அவர்களை அவமதிக்க முடியாது கோபம் சம்பத்தாலையும் ஸ்ரீயா கீர்த்தியா புகடாலையும் கீர்த்தியாலையும் அனுபவின் மகிமையாகியும் குணங்களாலையும் இந்த உன்னுடைய பிள்ளை இருக்கானே எம் குமாரா இவன் இருக்கானே நாராயணமூர்த்திக்கு சமமானவன் ஆகையால் இவனை இவனுடைய காரியங்களில் இவனுடைய செயல்களில் இவனுடைய காரியங்களில் செயல்களில் அவனுடைய நடவடிக்கைகளில் ஆச்சரியமே பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நேரில் க கர்கமுனிவர் எனக்கு சொல்லிட்டும் எனக்கு ஆதேசம் பண்ணிட்டும் ஆத்மியத்தோடு அவர் வீட்டுக்கு போயிட்டார் அப்போ சிரமம் இல்லாமல் அக்ளிஷ்ட காரணம்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு சிரமப்படாமல் அடியெல்லாம் சிரமப்படாம அவெல்லாம் சிரமப்படாம எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த கண்ணன் கிருஷ்ணன் சிவன் நாராயணனுடைய அம்சமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிவன் நாராயணுடைய அம்சமே நான் நினைக்கிறேன் அப்படின்னு நந்தகோபுர் சொல்கிறார் இப்படி அளவற்ற பராக்கிரம் கொண்ட கிருஷ்ணனுடைய நேரில் பார்த்தவர்களும் கேட்கப்பட்டவனான மகிமைகளை மகிமைகள் ஈழைகள் அவனுடைய ஒரு பராக்கிரம செயல்கள் நடந்த எல்லாரையும் ரட்சித்த அந்த ஒரு செயல்கள்லாம் பார்த்தேன் கோபில வாசிக்கலான கோபர்கள்லாம் இப்படி கர்கியால் கர்கமுணிவரால் சொல்லப்பட்ட நந்தகோபுடைய ார்கள்ற்றினார்கள் கொண்டாடினார்கள் போற்றினார்கள் தன்னுடைய யாகத்தை வந்து கெடுத்ததால் ஏற்பட்ட கோபத்தால் கோபலர்களும் பசுக்களும் ஸ்ரீகளும் பால பசு பால அதனால வருந்தும்படி கஷ்டப்படுபடி வஜ்ர அஸ்ம பருஷ அணிலை வஜ்ர அஸ்ம பரிஷ அநிலைகி இடு இடி இடி இடித்து கல்மாறி போய்ந்து கொடிய காற்றோட இப்படி கடுமைப்படுத்தின பழ கஷ்டப்படுத்தின இவைகளோட தேவேந்திரன் மழை பெய்கிற போதும் தன்னையே சரணமாடை இந்த பார்த்து இறக்கும் கொண்டோ புன்னகை செய்து கொண்டோ பலமில்லாத ஒரு குழந்தை எப்படியும் விளையாட்டாக ஒரு நாய்கொடையை வந்து தூக்கி பிடிப்போம் அப்படி கோபாலனான குழந்தை உருகையால் கோவர்த்தன மலையை பிடுங்கி உயரை தூக்கி பிடிச்சுண்டு கோகுலத்தை காப்பாற்றினார் இப்படி மகேந்திரனுடைய மதம் கர்வம் திரு அடக்கிய அந்த கவாம் இந்திரகா இந்த இடத்துல விஷயமாக வந்துருக்கு கவா இந்திரகா கோக்கள் பசுக்களுக்கு அதிபதியான தலைவன் இந்திரன்னா தலைவன் தலைவன் ஈஸ்வரன் தலைவன் அதிபதி அப்படிப்பட்ட கிருஷ்ணன்கிட்ட நம்மிடத்துல பிரீத்தி அடையட்டும் சந்தோஷப்படட்டும் அட விவரமாக பார்த்த கண்ணனுடைய கதைகள் வந்து கேட்க கேட்ட அமுது பெரிய அமுதாக இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இது அப்படி சொல்லணும் சொல்லவும் சொல்லணும் கேட்டவர்கள் கேட்கணும் இப்படி இவர்கள்ட்ட அன்பு கொண்டவர்கள் யாரையும் இந்த கோபாலன்கிட்ட கோபாலன்ட்ட அன்பு பிரேம ஸ்னேகம் என்றவர்கள்லாம் பெரிய பாக்கியசாலிகள் பெரிய கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் விஷ்ணுவா அண்டியிருக்கிறவர்கள்ட்ட பகவான் அண்டியிருக்கார்கள் அப்படிப்பட்டவர்கள அசுரர்கள் கஷ்டப்படுத்த முடியாது துந்து தொந்தரவு பண்ண முடியாது அது மாதிரி இவன்கிட்ட அன்பு பூண்டவர்களிட்ட அதாவது கோபாலன்கிட்ட அன்பு பூண்டவர்கள்கிட்ட பக்தி செலுத்தவர்கள்ட எதிரிகள் ஒன்றும் ஒன்றும் ஆளாட்ட துன்புறுத்த முடியாது அந்த கோபுரம் குணங்களாலையும் செல்வத்தாலையும் பெருமையாலையும் ஓடைய குமாரன் இந்த நாராயணனுக்கு சமானவனையும் யார் சொல்கிறது நந்த கோபுரன் கூப்பிட்டு சொன்னது கர்காச்சாரியர் சொன்னது இவர் சொல்கிறாரவர் நான் அடிய சொன்னது எட்டாவது அத்தியாயத்திலேருந்து இருக்கிற ஸ்லோகத்தை அப்படியே சொன்னேன்னா இங்கே வந்து அந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தில் இந்த கோபுரம் சொன்னது இந்த கோபுரே குணங்களாலையும் கல்யாண குணங்களாலையும் செல்வத்தாலையும் பெருமையிலும் புகழையும் உனுடைய குமாரனான திருக்குமாரனான நாராயணனுக்கு உட்பானவனே கண்ணன் கோபால் இவனுடைய காரியங்களில் கர கர்மாக்களில் செயல்களில் நடவடிக்கைகள்ல ஆச்சரியப்படுறதுக்கு இப்படி தான் தெளிவாக சொன்ன தன்னுடைய இடத்துக்கு போயிட்டு சரீரம் கஷ்டப்படாம உடல் நோகாமல் செயல்படுவது தான் அக்ளிஷ்ட காரணம் அர்த்தம் கிளிஷ்டம்னா கஷ்டப்படுறது அதாவது அது வந்து சூப்பரான வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போ அவ்வளோ கஷ்டப்படும் அது எல்லா விதமாக தடங்கள் வருது வேறுவங்களுக்கு தான் அனாயாசமாக செய்கிறோம் அனாயாசமாக செய்கிறது ஆயாசம் கஷ்டப்படும் அனாயாசம் கஷ்டப்படும் அதுதான் உடல் நோகாமல் அரிய செயல்களை படி பள்ளக்கூடிய செய்யக்கூடிய கிருஷ்ணனை நாராயணனுக்கு நிகரான அம்சம்தான் நான் நினைக்கிறேன் அப்படி சொன்னார் இப்படி கர்கனுடைய உபதேசத்தை நந்த கோபுர் விளக்கி சொன்ன வரமா சொன்னேன் எல்லையற்ற வீரம் கொண்ட அந்த கண்ணனுடைய கோபாலனுடைய பெருமைகளை நேர பார்த்து கேட்டும் இருக்கக்கூடிய கோபுரவாசிகள்லாம் மனசு சந்தோஷமடைந்து ஆச்சரியம் நீங்கி கிருஷ்ணனையும் நந்தனையும் கொண்டாடினார்கள் போற்றினார்கள் இப்படி ஏற்பட்டம் வேள் நிறுத்தியனால கோபம் கொண்ட இந்திரன் பாறை போன்ற குடிய தாரியுடன் அதாவது கல் மாறி பொயிராப்பட அந்த கல் மாறி பெயர் மாதிரி ஆலங்கட்டி மழையா பெய்கிறது மழை பெய்ய வச்சு அப்போ கோபாலர்களின் கோபிகைகளும் பசுக்களையும் குழந்தைகளையும் கஷ்டப்படுத்தி அவர்கள் கட்டப்படுற போதும் தன்னை சரணமடைந்ததை பார்த்து கோபாலர்களும் கோபிகளும் எல்லாரும் தன்னை சரணமடைந்ததை பார்த்து பறிவோடு அவர்களை பார்த்து தங்கிட்ட சிரிச்சிண்ட பலமில்லாத ஒரு சிறுவன் எப்படி விளையாட்டாக ஒரு நாய்க்குடைய அவன் தூக்கி பிடிப்பானோ அப்படி ஒரு கையால் மலையை தூக்க அந்த கோவர்தலை தூக்கி பிடிக்கும் கோகுலத்தை கோகுல மக்களை பசுக்களை எல்லாம் ரஷ்ப்பேன் இப்படி இது மூலமாக இந்திரனுடைய அந்த கர்வம் மதம் திம்பரு அவனுடைய ஒரு கோபத்தை அடைக்கணும் எப்படி இந்த பசுக்களுக்கு இந்திரனாக பசுக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் கண்ணன் கோபாலன் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படி சொல்லி நம்மகிட்ட சந்தோஷமாடிகட்டும் அப்படி சொல்லி இருபத்தாறு அத்தியா முடியுது அடுத்தது இருபத்தேழுல தான் அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் சந்தவற்றம் கோவிந்த பட்டாபிஷேகம் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து கேட்பதற்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு பகவானுடைய அந்த கோவிந்தனுடைய ஒரு அருளே பார்ப்பம் முதலோகம் பாப்போம் ஸ்ரீசுக்கோவா ஆச்சாரா விரும் கோலோக்கிருஷ்ண சேம் ஃப்ரீசுக்கோவா ஆச்சாரா விரோக்காத் ஆவிரஜத்து கிருஷ்ணம் குரபு சேம் விவக்த உபசமிய பஸர்சாரியோணம் கீடனி விடகேடன பஸ்பச பாரியோரினம் கீடன அக்கவசானு கிருஷ்ண அமித்தேஜ நஷ்டிலோக்கே சமத இந்திரா கஞ்சலி திருஷ்டுஷா கிருஷ்ண அமித்தேஜ நிலோக்கே சமத நிலோகே சமத இந்திர ஆஹ கலி ம் தாம தப்போம ரஜ்தமூ நேரம் விஷுத்தம் தவ தயம் டுவஸ்தம மாயமோ விஜய் தேசத்தோயே அபுரலிங்க தாபி தண்டம் பகவான் விபர்த்தி தர்மஸ் புத்தே கரணி கிரக உத்வன் புத்தோனு தற்கேதவீசம் ஏ அபுதலிங்கபாவ தி தண்டம் பகவான் விபர்த்தி தர்மஸ் புத்தே கரணி கிரகா அத்தியாயம் அந்த தசமஸ்கண்டம் பூர்வார்தத்தில் கோவிந்தபட்டாபிஷேயத்தை சொல்றதில் முதல இருபத்தி ஏழில் அஞ்சு ஸ்லோகங்கள் பார்ப்போம் மறுபடியும் சீசுக்கௌவாச்ச கோவ ஆசாராத்துக் விரோக்காத் ஆவஜம் சுரபி சேவ விச்சோவனே லுத்தேலா ரஷ் விரஜோகாத் ஆவத் சுரபி சேவ விபமிய விடேல பஸ்பசோரியம் கீட்டன விவிபித்தேன பஸ்பசோரியம் பீட்டநாஷ் அமித்தேஜ்லோக்கேமலி लोके கிருஷ்ணமிஜு நோக்கேஷமிரா கிருதலி ரோவ்வாச்ச விஷுத்தம் தவா தப்போமஸம மாயாமே அகிராணுபந்த விஷுத்தம் தவாந்தம் தபோமய ஸ்தரம மாயமோணம் பிரவோ ந விய்தே அனுபோ நுத்தவீசதோ எபுதலிங்க திண்டம் பகவன் விபர் தாப்பி தண்டம் பகவன் விபர் தர்மே கலி குத்தோ தவ ஈஷதோ எதலிங்க தோபாரியோயே அபுதலிங்க தி தண்டம் தாப்பி தண்டம் பகவான் விபர் தர்ச்சு கணிதிரா அந்தஸ்ல அர்த்தம் வாக்கணும் மேல பார்க்கும் கஷ்ட ஆசிரமம்